அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே புலகு அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடி துய்க்கும் உண்ட உணவானது முற்றும் உடல் உறுப்புகளுக்கு பயன்பட்ட முறையை அறிந்து பிறகு கொடுக்க வேண்டிய அளவினையும் அறிந்து உண்ணுவாயாக அவ்வாறு உண்பது பெரிதற்கரிய மனித உடம்பை பெற்றவன் நீண்ட காலம் இன்பமாக வாழ்வதற்கு உரிய வழியாகும் அற்றது என்றது உண்ட உணவு உண்டவனுடைய உடலுக்கும் உறுப்புகளுக்கும் எந்த அளவு பயன்பட்டது என்பதை அறிவது அளவு அரிதலாவது கொடுக்க வேண்டிய உணவின் அளவையும் முன் உண்ட உணவின் குறைவு நிறைவுகளுக்கு ஏற்றதையும் உண்ணுகின்ற உணவின் சுவையையும் சத்தையும் அறிவது நெடிதுய்க்கும் ஆறு என்பது நோயின்றி வாழ்வதோடு இன்பமாக வாழ்வதையும் நீண்ட காலம் வாழ்வதையும் குறிப்பது உடம்பு பெற்றான் என்றது மனிதனாக பிறப்பதே அரிது என்பதையும் அரிதாக பெற்ற உடம்பை பேண வேண்டும் என்பதையும் குறிக்கிறது உயிர் உடம்புக்கு வேறானது என்கின்ற கருத்தும் இதனுள் புதைந்திருக்கிறது ஏற்கனவே உண்ட உணவு நன்றாக ஜீரணம் ஆன பின் அளவுக்கு மிஞ்சாமல் சாப்பிடுவாயாக வழி முதலாக எண்ணிய மூன்றும் கூடாமலும் குறையாமலும் உடல் வளர்ச்சிக்கும் இன்ப நுகர்ச்சிக்கும் ஏற்ற அளவு அறிந்து உண்க என்று உபதேசித்தார் திருவள்ளுவெருமான் இக்குரட்பாவில் அளவறிந்து உண்ணுதலின் பயனை கூறுகிறார் திருவள்ளுவெருமான் அளவறிந்து உண்ணுதலின் பயனாவது பெருதற்கரிய மனித உடலை பெற்ற ஒருவன் நீண்ட ஆயுளுடன் இந்த உலகில் வாழ்வதாகும் அளவறிந்து உண்ணுதல் என்றால் அரை உணவு கால் நீர் இருக்குமாறு உண்டு மீதமுள்ள கால்பாகத்தை காற்று சஞ்சரிப்பதற்கு விட்டுவிடுதல் ஆகும் இக்குரட்பாவுக்கு உரை எழுதும்போது மனித பிறவியின் அருமையை உரை ஆசிரியர்கள் நன்கு தெளிவாக உணர்த்தியிருக்கிறார்கள் சீவக சிந்தாமணி என்கிற நூல் இவ்வாறு சொல்லுகிறது பாவை வெண்டிரை வடகடற்படுநுகத்துளையுள் திரைசை தென்கடல் இட்டதோர் நோன்கழி சிவனி அரச அத்துளை அகவையில் செறிந்தன அரிதால் பெரிய யோனிகள் பிழைத்திவன் மானிடம் பெறலே இதனுடைய பொருள் வடகடலில் கிடந்த ஒரு நுகத்தடியின் துளையுள் தென்கடலில் இட்ட ஒரு கழி சென்று செறிந்தது போல் இவ்வுலகில் மானுட யாக்கை பெறுதல் மிக அரிதாம் யாருக்கு உயிருக்கு சிவஞான சித்தியார் என்ற நூல் இவ்வாறு சொல்லுகிறது அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பிஜம் ஜராயுஜத்தோடு எண்டரு நாலெண்பத்து நான்கு நூறாயிரத்தால் உண்டுபல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத் துதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான் முட்டையிலிருந்து தோன்றுவன வியர்வையிலிருந்து தோன்றுவன பூமியை பிளந்து கொண்டு தோன்றுவன கருப்பையிலிருந்து தோன்றுவன ஆகிய எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேதங்களில் ஒருவன் மனிதனாகப் பிறத்தல் என்பது கடலை நீந்தி கடத்தல் போன்று அரிய செயலாகும் ஒரு ஜீவன் மனிதனாக பிறப்பது என்பது கடலை நீந்திக் கடத்தல் போன்று அறிய செயலாகும் பதவுரை படிப்போம் அற்றால் முன் உண்ட உணவு செரித்துவிட்டதை அறிந்து அளவு அறிந்து பிறகு உண்ணவேண்டிய உணவின் அளவையும் அறிந்து உண்க உண்ணவேண்டும் அகுது அவ்வாறு உண்ணுதல் உடம்பு பெற்றான் பெரிதற்கரிய உடலை பெற்றவன் நெடிது உய்க்கும் நீண்ட காலம் இதில் இன்பமாக வாழ்வதற்குரிய ஆறு வழிமுறை ஆகும் அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்